வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா பிறரை வெறுக்காமல் யாவரிடமும் அன்பு செலுத்துவோர் கடவுளுக்கு மிக நெருங்கியவராவர் ஆம் பிறரை வெறுக்காமல் யாவரிடமும் அன்பு செலுத்துவோர் கடவுளுக்கு மிக நெருங்கியவராவர் என்கிறார் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம்